வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஈராக்கின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் பர்காம் சாலி இரண்டு இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் இந்தியா முதல் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ராஜ்குமார் விருது நடிகை லக்ஷ்மிக்கு வழங்கப்பட்டுள்ளது 4. ஏழை மக்களை கவர்வதற்காக மானிலத்தின் சொந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஒடிசா மாநில அரசு எடுத்துள்ளது 5. இரண்டாவது இந்திய பெருங்கடல் ரிம் அசோசியேஷன் ரினியூவபிள் எனர்ஜி மந்திரிகள் மாநாடு இந்தியாவில் புதுடில்லியில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெற்றது இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் ஒன்று சீனாவை சேர்ந்த மின்னனு பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான டிசிஎல் இந்தியாவில் எங்கு உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது இரண்டு ஐசிஐசிஐ வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. சவுதி அரேபியாவில் முதன்முறையாக வங்கி ஒன்றின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பெண்மணி யார் நான்கு சுமார் நூத்தி நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட சர்வதேச சூரிய கூட்டமைப்பின் அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது 5. மூன்றாவது இளையர் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கான இந்திய வீரர்கள் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்த உள்ள வீராங்கனை மனு பேகர் இவர் எந்த விளையாட்டை சார்ந்தவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி